இருலாம் அது சரியான நூலாக ஆயிரம் ஆயினும் பாயிரம் என்பது பண்ணுவது நூலாக ஏற்ற மாட்டாங்க இந்த காலத்தில் போச்சு அந்த காலத்தில் புலவர்கள் அங்கீகாரம் பட்டாத நூலன்னு கிடையாது போறது நூல் செஞ்சாக அதுக்கு அம்சங்கள் முன்னாலே சொல்லணும் முன்னுரை பாயிரம் எல்லாத்தான் அடிந்துரை பாயிரம் முன்னுரை இதெல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் தான் அப்படி அது இன்னும் சொல்ற மாடக்கு சித்திரமும் மாடக்கு சித்திரம் மாடுக்கு சித்திரமும் மாணவருக்கு கோபுரமும் ஆடமே தோல் நல்லா இருக்கு அணிகலனும் நாடுகிரி வைத்தார் தேவதாசிக்கு நகைகள் அலங்காரம் இருக்கணும் ஒண்ணுமில்ல ஒத்துக்கு அப்படி போல நூறு செஞ்சா முழு இருக்கணும் அப்படி முன்னிலை முன்னுரை இல்லைன்னு சொன்னாக்க அது எவ்வளோதான் விசாரணை ஏற்றுக்க மாட்டான்னு சொன்னார் ஆயிரம் முகத்தது அல்லதாயினும் ஆயிரம் இல்லை பன்னூல் அன்றே அது ஒத்துக்கொள்ள மாட்டான் போலவர்கள் சாமானிய மக்கள் ஒத்துக்குவாங்க ஆகவே முன்னுரி இருக்கணும் அதனால் எல்லா நூலாசிரியர்களும் அந்த முன்னேறுகள் என்ன காட்டணும் அந்த அம்சங்கள் அதிகாரி உடையம் சம்பந்தம் பயன் நூலின் பெயர் நூலின் எல்லை பாஷை சவையடக்கம் இவ்வளவு காட்டணும் இதில் நான் நாலு பிரதானம் கடைசி பின்னா அவைய விளக்கம் சொல்கிறார் முக்கியமாக சொல்லணும் நூல் தமிழ் பாஷில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியது தேவையில்லை காலை எல்லை அதாவது இன்றைக்கு நூலுக்கு எண்ணெய் என்ன தமிழ் கூறு நடுவ எல்லை வடவேங்கடம் தென்குமதி அது வரைக்கும் இது என்ன நிலவும் என்பது அர்த்தம் இவ்வளவு அதில் விளக்கம் சொல்லு சொன்னாக்க அது நூல் செய்தவர்களுடைய புத்தி சொல்ல முடியாது என்று கருத்து அதுக்காகத்தான் இவ்வளவு சொல்லியிருக்காங்க ஒரே எடுத்து காட்டணும் ஒரே இப்ப ஒரே காட்டதே இல்ல இவர் காட்டா யாரும் காட்டுறதில்லை போக்கில் போறார் ஆரம்பத்தில் போட்டார் அனுபவம் சட்டயம் என்று முதல் அத்தியாயம் இரண்டாம் அத்தியாய விரிவா சொல்றாரு அதுல அந்த போக்க அப்படியே கையாளு அதனால அவற்றை இரண்டு சேர்க்கிறார் முதல்ல நாலு பிரயோஜனங்களை அதிகாரி சம்பந்த ஆதியம் நடுவும் தோற்றமும் திதியும் இல்லாமல் அந்தமும் என்று நாசமில்லாமல் வான் போல் ஆகாயம் போல சூட்சமாய் யாபகமாய் அசங்கமாய் சந்ததம் ஒளிரும் சார்வகாலமும் விளங்கா நிற்கும் ஞான ஒரு பாதம் போற்றி ஞானமயமான திதி செய்து அப்பாதுத்தால் சர்க்குருன சத்திய உதயத்தை போல் சர்க்குருன் பந்தமும் வீடும் காட்ட பந்த லட்சணம் என்னது மோட்ச லட்சணம் என்னது என்று அதிகாரிக்கு அறிவித்த பொருட்டு பரந்தநூல் வாதராயனர் முதலிய பூர்வாச்சாரியரால் அருள் செய்யப்பட்டுள்ளது பாடியம் ஆய்ச்சல் வார்த்திகம் முதலிய வேதாந்த நூல்களை பார்க்க மாட்டா அதெல்லாம் பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது மந்த அதிகாரிகளுக்கு விசாரித்தறிய சாமர்த்தியம் என்ற அதிகாரிகளும் உணரும் ஆறு பந்தமோற்ற சொரூபங்களை எது அறியும்படி துவம் சொல்வேன் வத்துவின் உண்மையை என் நூலின் கீழ் சொல்லுவேன் பிரம்மன்தான் பிரம்மஸ்வரூபத்தின் அச்சணத்தை விளக்குகிறேன் மந்தர் இந்நூலின் அதிகாரி ஒத்தத்துவம் இந்நூலின் விஷயம் வத்து ஜீவ பிரம்மங்கள் தத்துவம் அவைகளின் ஏகத்துவம் ஆக இந்நூலிலே அதிகாரி அடுத்த சம்கல பிராணிகளின் அந்த மலம் அதாவது பாவம் உட்சேபம் சஞ்சலம் ஆவரணம் மறைப்பு என்னும் மூவகை தோடங்கள் உள்ளே நிகழ் மலதோடவும் உபாசனால் உட்சேபோடவும் வரணமான அஞ்ஞான தோடமும் நீங்கும் என்று கூறியிருப்பதால் நிகாம கர்மத்தால் மனதோடமும் நிஷ்காம உபாசனையால் உட்சேபோடமும் நீங்கி ஒரு அஞ்ஞானதோட மாத்திரத்தோடு கூடி நான்கு சாதனங்களை உடைய பொருளரே இந்நூறுக்கு அதிகாரிகள் ஆவார் வேதாந்தத்தில் ஈடுபாடு கொண்டு நீர் படம் ஏகத்தடையோ யாரும் இருக்கோ அவர் மூச்சு மூச்சர்களுக்கு அதிகாரித்தன்னை இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு அதிகாரி இலக்கணம் சொல்லுங்க பாப்பா அதிகாரி மறைப்பு மறைப்பு தெரியல பந்தப்பட்டவன் சொன்ன பாட்டு வர தெரியும் அப்படி போல பாவம் வரும் அவனுக்கு ஏன் அந்த சுத்தத்தினாலயும் மன சந்தைகள் அந்த தியானம் உண்டாகும் மறைப்பு இருக்கு அது மட்டும் இல்ல அப்புறம் சாணசியம் நாடு இருக்கணும் சாணசாட்சியம் அதிகார லட்சமா ரெண்ட போக்கணும் அவை பெரிய போக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு காபாசே போகணும் மந்தன் அதான் காவாசி போக்கன் அரைவாசி போகணும் மத்திய முக்காசி போக தீவிரம் தீவிரதான் அதிகாரது எப்போடிச்சு போகும்போது அவளுக்கு சார சட்டியம் இருக்கணும் விவேகம் வைராகியம் சமரசம் இருக்கணும் ஒரு காவாசி இருக்கணும் விவேகம் நிச்சயத்து வசி அது வைராக்கியம் அதாவது விவேக வைராக்கியம் சிறக்கும் வைராக்கியம் என்ன நமக்கு அனுகூல பதார்த்தங்களை வைக்கலாம் பிரதிநிதி பதார்த்தங்கள் ஆசை வைக்கக்கூடாது அப்புறம் சமரச சம்பத் என்ன ஒன்று ஆறு பிரிவுகளோடைய ஒரு சாதனம் அதில் மன அடக்கம் புற அடக்கம் அப்புறம் இந்திரி அடக்கம் இதெல்லாம் வரிசாக சொல்லியிருக்கு எல்லாத்தையும் மோசிக்க தீவிரமாக இருக்கும் எப்படியா குரு அடைந்து முத்தி அடையணும் ஒரு காவாசி இருக்கணும் அதான் மந்தன் மத்திய தீவிரம் தீவிர ஒரு காவாசியா இருக்கணும் அப்படி இருந்தா ஞான சாதனங்கள் நாளில்ல குட்டமா சம்பாதிச்சிருக்க மந்த அதிகாரி அவன் உங்களுக்கு அதிகாரி ஆவான் அவன் தான் குருவடைந்து ஞானம் அடைய முடியும் அப்புறம் அதிக மாதிரி இருந்தாக்கா சீக்கிரம் மந்த அடையலாம் போக போக படிக்கழமத்தில் முன்னேற்றம் அடையலாம் ஆகவே அதிகார லட்சணம் முதல்ல மனசுல நல்லா பதிஞ்சுக்கணும் அப்படி இருந்தாலும் அச்சிவாரம் போட்ட மாதிரி அது அப்புறம் என்ன படிக்க என்ன பண்றது அதிகார லட்சணம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்ம காவாசி இருக்குன்னு வச்சுக்கோங்க காவாசி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதிக காவாசி உடையவன் மந்தன் தான் ஒத்துக்கணுமா என்ன அர்த்தம் சாத்த சொல்லப்பட்ட வீத கர்மத்தை செய்வேனா இலக்கிய கர்மம் செய்யாம இருப்பான் அதான் பாவ செய்ய பாவ போச்சுன்னு அர்த்தம் பாவ கர்மம் செய்யறது இல்ல என்ன கர்மம் செய்வான் அது நிச்சயமா செய்வான் அப்படி செய்யறதுனால புதிய பாவம் இல்லை பழைய பாவம் அடிபட்டு போகுது அடிபட்டு போறதுனால மழை நீங்க வச்சுன்னு அர்த்தம் விச்சயம் என்ன அர்த்தம் சஞ்சலம் அர்த்தம் சஞ்சலம் கவலை அசைவு இதெல்லாம் விச்சேபம் தான் அந்த பிரபஞ்சம் விச்சயபந்தான் விஷய சேத்தினா உண்டாகிறது காலம் என்ன பண்ணாமதி உடையது மாறிட்டே இருக்கும் சஞ்சலம் மனசுலேயே சஞ்சலம் அது இல்லையே இது இல்லையே இந்திய காலத்தில் அவர் தமிழ்த்து போக்குறது நிஷ்காம உபாசனை செய்யணும் பகவானை பிரார்த்தனை பண்ணால் காமிய பாசனை ஏ பகவான் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குறோம் அப்புறம் கேட்குற கேட்கறது வருதுன்னா வர மாட்டேன் சில சமயங்கள் இல்லை சில சமயங்கள் வருது என்னையா நான் கேட்கறது பகவான் கொடுக்க மாட்டேங்கிறாரு எந்த சாமி வேணும் எனக்கு வேற சாமி பிடிச்சுக்கோன்னு பிடிச்சிக்கிறோம் இது காமியம்னு பேரு இது ஐயப்ப சாமி கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னையா பழனிதான் போகணும் அது போய் பார்த்து அது கொடுக்காம வேறாவது தான் போகலான்னு இனி திருப்பத்தி தான் போகணுமா இப்படி சாமி மாத்திக்கிட்டே இருக்காங்க இது காவிய புண்ணியம் காவிய உபாசனை தோற்று எந்த உபாசனிட்டு இனிமே வந்து இந்த உலக பந்தங்கள் உலக வேண்டாம் ஞானம் அடையணும் சாதனங்கள் குடும் அதுக்குள்ள வழிபடுகள் சொல் செய்யுங்க அதான் நீங்க விரும்புறது என்று ஒரு கோரிக்கை இதான் கோரிக்கை சாண சித்தங்கள் சொல்லப்பட்ட கொடுங்க அது மந்த வரைக்கும் இருக்கு இப்ப தீவிரம் ஆகணும் என்று பிரார்த்தனை பண்ற உழவுப் பொருட்களை விரும்பாத காரணத்தினால சஞ்சல் கொடுக்கிறது இல்லை கடைகளே கடைகளே துக்கம் கிடையாது ஏன் நமக்கு சில கடைகளே பிரார்த்தை விளையாட கிடைக்கும் நீ சொன்னா கொடுப்பார்கள் கொடுக்க மாட்டார் அதாவது மந்த பிரார்த்தம் இருக்கும் வச்சுக்கணும் துர்பல பிரார்த்தம் அது கொடுப்பார் பிரார்த்தம் விளையாட கொடுப்பாரான் விதையே இல்லை தண்ணிதான் ஊத்தி வரவை வருமா விதையே விதையிருந்த நீ தண்ணி ஊற்றி செய்யுங்க விதை இருக்குன்னு அர்த்தம் விதை இருக்கிறதுனால நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது விருதி ஆகும் அதான் சொல்ற சில பேர் நான் கும்பிட்டு பார்த்தேன் சாம குடிக்கலாம் அப்பதான் காணலாம் பிரார்த்தனை இல்ல குடுப்பா வருமா விதை கிடையாது அமையலாது ஆனா இப்ப முயற்சி பண்றாங்க இல்ல முயற்சி பண்ண அடிச்சது எதையா ஆகும் எதையா மாறலாம் விஷயம் ஆகவே நிச்சேபத்துக்கு காரணமே காமி புண்ணியம் காமியா நிச்சயம் வந்தாலும் கூட இவ்வளவு எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு அதிகம் வந்தது கொஞ்சம் எவ்வளவு துக்கம் இருக்கும் அதிகம் அதனால துக்கமே அது காமியத்தினால நிஷ்காம சாட சேட்டங்கள் ஞான சாதனங்கள் வேதாந்த சேவனும் இதுக்கெல்லாம் வழி பண்ண வழி பண்றாங்க எல்லாரும் பண்ணுவார் அது பிரார்த்தம் முன் ஜென்மங்கள்ல இல்ல புண்ணியம் பலத்தினாலி பண்ணுவார் வரும் உழையாது உதஜன்மங்கள் கூட புரிந்து அதான் வந்துடும் அது கூட அதுவும் வரும் ஜென்மங்கள்ல செஞ்சிருக்கணும் இல்லைன்னாலும் இப்போ செய்கிற பலத்தினால வரும் முடியோன்னு செஞ்சுருந்தாலும் இப்போ ஆசை உண்டாகலைன்னா ஆசை உண்டாகணும் நிஷ்கா பண்ணி உபாசனைக்கு வராது ஆசை வந்ததுனா இதை தொலைச்சிருக்கு அர்த்தம் அப்படி இருந்தால் பண்ணிக்கணும் விருதி பண்ணிக்கிட்டவொன்னா அது மந்தம் ஒரு ஆற நிலைக்கு வந்தாலே அது ஒரு சா அதிகாரி உண்டு அப்போது அதனால என்ன நாம் தெரிஞ்சுக்கிறோம் நிஷ்கா உபாசனை இல்லை ராவத்தி வசம் இருக்காது நம்ம கிட்ட விட்டுக்கலாம் ஒரு காவத்து மதமா தற்பங்கார பதிவோரு குணங்களைப் பிரிவுகள் அது சம்பந்தமான வாசனைகள் இதெல்லாம் குறைஞ்சிட்டு வரணும் அதான் ரிஷாபாசும் வெளிப்படை அனுபவத்துல பார்க்கலாம் இது அது காயமண்ணா இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகும் அது வேணும் இது வேணாம் அப்படி செய்யணும் நமக்கு வர தடுக்காம அதனால குரோதம் ஏற்படும் அப்புறம் வந்துடுச்சு லோக தினம் உண்டாகும் குறைஞ்சா அந்த குடங்கள் வளர்ந்துக்கிட்டே போகும் இது குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்படி குறை குறைய என்ன ஆகும் ஒரு காதிட்ட வந்தவரம் எந்த மந்த அதிகாரி உபாசன் ஆச்சோம்னா குரு தேடம் ஒரு மந்த அதிகாரி ஒரு காதிட்டம் வந்தாலும் குரு தேடனும் அல்லது குரு இவர் தேர்வு வந்தாலும் வரலாம் இருந்தேன் ஏர் எ yerde அவங்க புண்ணிய தே பொறுத்து அப்பதான் சொர்பான போறது வழி சரணம் சொர்பான் எப்போ போக சரணமணம் பண்ணாத போகும் பண்ணாத இல்ல போகாது அது குரு லாபம் வேணும் அப்ப குரு லாபம் வேணும்னு प्रार्थना பண்ணணும் விஷயம் புரியாது அத எனக்கு ஞானசேர்க்கை இல்ல அதனாலே ਉਹன குருவே காட்டுங்க அப்படி காட்டினீங்கன்னா நான் கடத்தியேர் வேணும் ஏறி பிரார்த்தனை விஷயம் புரியும் அப்ப பிரார்த்தி அனுசரணாக இவர் தேடி போனாலும் போல இவர் தேடி வந்தாலும் எல்லாம் அது பிரார்த்தியத்துக்கு அனுசாரம் இது வந்து விவேகம் உண்டாகும் விவேகம் என்ன முன்னாலேயே உண்டாகும் எப்படி என்ன உலக பொருள் எல்லாம் துக்கமா எதை பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு இது எப்படி விடுபடுறது என்று ஒரு விவேகம் உண்டாகும் ஆரம்ப நிலை வைராக்கியம் இது வேண்டாம் விட்டு வேண்டியதுதான் என்று ஒரு தீவிரம் உண்டாகும் அதான் வைராக்கியம் அப்புறம் வைரக நிலைகள் சமாரியல் சம்பத்தி உண்டாகணும் சம கலதண்டம் புறத்தனம் புறக்கணதண்டம் அமர்வதற்கு கார்வம் மற்றும் அறுத்தலே உடல் என்றாகும் அமர்செய்யும் காலங்கள் அடக்க சைத்தல் வரும் இப்படி எல்லாம் மனசில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது இருக்கிறதுனால தான் விட்டு குருவை தேடி போகிறதா இல்லை போகலாம் குருவை தேடி போகிறது எதுக்கு இது கொஞ்சம் உற்பத்தி அந்த சமாரிசியல் சம்பத்தி மூச்சு தீவிரமாக எப்படியாவது குருவை அடைஞ்சு ஞானம் அடையணும் முக்கிய அடையணும் இந்த துக்கத்தை விடு வேண்டாம்ப்பா ஒரே தொல்லையா இருக்கேன் என்று சொல்லுவாங்க அதிகாரி தீவிரமா இருந்தா நெருப்பட்டு அப்படி போல வீட்டுல இருந்து நெருப்படுத்திட்டு போற மாதிரி ஓடுவானோடு வாசல் போய் அப்படின்ட்டு அப்படி போய் குரு இந்தியா இருக்கும் தேடி பார்த்துட்டு இருப்பான் ஒரு குரு அந்த கூட்டி வைப்பார் இவருடைய பிரார்த்தனை சாரமாக அதிகாரி தன்மை போடு கூட்டி வைப்பார் இதான் சாதனம் சாத்தியம் அது விவேக வைராகிய அதிகம் ஓரளவுக்கு இருக்கும் அர்த்தம் அப்புறம் ஒரு வீட்டை போய் சிறுவனம் பண்ண பண்ணும் கர்மங்கள் செய்ய செய்ய வளரும் அதுதான் மடங்கள் சம்பளம்லாம் கொடுக்கறதில்லை கொடுத்தா காவியம் வந்துடும் பணம் சேர்க்கணும் ஆசை வந்துடும் இவங்க நினைக்கிறாங்க வேலை வாங்குறாங்க ஒரு காரை கொடுக்க முடியும் நினைக்கிறாங்க வேலை பாக்குறேன் அடி உங்களுக்கு அப்ப அதுல அதிகார தரமில்லையான மந்தம்தா முதல்ல காதா வரும் அதே காலே நிறைய வாங்கிக்குதே உலக நிறைய படிக்கணும்னு போறது அப்படி நிறைய படிய வேலைக்கு வர எல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாம் பழம் செஞ்சாலும் கஷ்டப்பட கசாசம் சொல்லிருக்கி அதனால நாம ஏன் பழம் செஞ்சுட்டு இருக்கணும் இன்னும் பழம் செய்யப்படாதுன்னு எண்ணம் அப்பதான் உண்டாபராமாயணம் நீதி கதைகள் படிக்கணும் சொல்லுது அதனால பகவான் பிரார்த்தனை அதுமா என்று அந்த அப்புறம் மேல இந்த சூசக வாசகிறதுனால அது உண்மையாகும் அடிக்கடி போய் அதை முதலான கூட்டங்களை கலந்துகிறது அப்படி தொடர்ந்து செய்யறதுனால அந்த வாசனை ஏறும் அதை சம்பாதிக்கிறது தீவிரமாகும் அதன் பிறகுதான் கார ஊரு அப்புறமும் தீத்த குரு கார ஊரு தேடி போனவனு தான் திருவண்ணா தீவிரமாக குரு தேடி போனா குரு கூட்டி வைக்கிறாரு தாண்டம் இவன் அதிகாரம் தேர்ந்த அந்த குரு அமையும் இவன் இன்னும் அறிக்கை அதிகாரி கூட ஆகலை இல்லை உஷ் அதிகாரி கூட ஆகலை அதுக்கு தகுந்த மாதிரி தான் குரு அமையாங்க வேலைக்கு தரக்கு தெரிஞ்சா கொடுப்பாங்க இங்கே பத்து காசு சாமான் வச்சுக்கிட்டே ரூபா விலை சொன்னா வாங்குவாங்களா வாங்க மாட்டான் ஆனால் குரு காட்டுவன் எந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கு தகுந்த மாதிரி அப்புறம் அது வந்து விருது பண்ணிக்கிட்டாக்கா இப்படி பிரார்த்த பலமாக இருந்தோம்னா அவரோட ஞான குருவும் கிடைக்கும் இல்லைன்னா வரலாம் அது அப்புறமேல அது ஆகவே சிவனம் நித்தியாசனத்துக்கு வழி பண்ணுவார் இதுதான் இது இது அதிக லட்சணத்துக்கு இல்லை இலக்கம் ஆகவே முதல்ல இது அடிப்படை தெரிஞ்சிக்கணும் தான் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறமேல மேலே படிக்கிறது திருவண்ணாமல் நித்தியாசனம் செஞ்சுட்டு போனாக்கோ விளக்கமும் இருக்கும் ஆயிரம் சொல்லலாம் இப்போ கேட்டால் சொல்ல முடியாதுதான் கேட்பான் அதே விலைக்கும் என்ன தான் கேட்பாங்க முதல்ல என்ன வேலை படிக்கிறியா அது வேலை செய்யா அப்படின்னு கேட்டா என்னவோ சொல்ல முன்னா என்னத்தை வேலை போயா அப்படி போயிடுவாங்க நம்ம கதை இது அச்சுவாரம் அதை எழுதி வச்சுக்கிட்டு படிச்சு மரணம் பண்ணிக்கணும் அப்படி செஞ்சுக்கிட்ட முன்னா அப்புறமேல பையாலும் போக்கல அப்புறம் செய்யும் போது அப்புறம் வச்சேன்னா அப்புறம் வச்சேனா அப்புறம் வாழ்த்து செய்யும் அது அவதி பரிந்தும் அப்புறம் அது பெருமூலியம் எதுல பின்னால் சொல்ல அதிகார லட்சணம் எல்லா சாதனமும் சொல்லப்பட்ட அதிகாரி ஆவார் என்ன அதிகார லட்சணம் பண்ணப்படுவது யாது அது விடயம் எனப்படும் பிரதிபாதனம் சொல்லுவதுன்னு அர்த்தம் பிரதிபாத்தியம் சொல்லப்படுவது சொல்லுதல் விடயம் எனப்படும் இந்நூலின் கண்ணே ஜீவ பிரம்மங்களின் ஏகத்துவம் பிரிபாதனம் செய்திருத்தலின் ஏகத்துவமே இந்நூலுக்கு விடையவாம் விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் சொல்ற அப்புறம் அதிகாரி மந்திரம் என்பதில் உண்மை இடிவி என்ன கீழானது அர்த்தம் மந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து கீழானவர்கள் சொல்லுக்கு எடுத்து நோக்கி பல அர்த்தங்கள் பண்றது உண்டு விசேஷம் உபங்குற சொல்லுக்கு அப்படித்தான் பல அர்த்தம் பண்ணுவாங்க உபயம் இரண்டாவது உப கீழானது துணையானது அடுத்தது பக்கத்தில் உள்ளது இப்படி பல அர்த்தங்கள் உண்டு உண்மைக்கு எழுந்ததில் வச்ச உண்மை எழுதல வச்ச உண்மை இளிச்சிருப்பம் அப்புறம் காலம் காலத்தை காட்டு உண்மை பல உண்மைகள் உண்டு உம் அங்க சொல்லுக்கு அர்த்தங்கள் இடத்தினா கச்சுக்கணும் அது போல இங்க ரெண்டு அர்த்தம் சொல்றாரு அதாவது தான் மந்திரமாருச்சுன்னா மந்திரம் உண்மைக்கு அர்த்தம் சொல்றாரு இழுவச்சிறப்பு மீன் வரதுக்கு அர்த்தம் எதிர்ப்பு எதிரி இந்த தீவிரன் மந்தன் சொல்லக்கூடிய அவர்களும் இருக்காங்க எதிர்ப்பா வரப்போம் இது சம்பதம் இல்லாம எதிர்த்து அர்த்தம் சரி இறந்த திரு ஆட்சியமே சொல்லலாம் அடியல் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க எல்லாரும் காங்கிரீங்க என்ன இழுவ சிறப்பு கீழா கேட்டுக்கோங்க கூரிய அப்புறம் என்ன விளக்கம் என்ன மந்திரி சொல்ற மந்திரம் ஒன்றுமாறு ஒத்தேன் என்பதன் கருத்து முதலியோர் சமஸ்கிருதத்தில் தமிழ் பாஷையில் இயற்றும் நூலானது நிற்பலமாம் என்று வரும் ஆசங்கையை பற்றி நீர் என்ன தமிழ சொல்ல செய்யறீங்க இது வீண்தானே என்று கேக்குறாங்களா அப்படின்னு சொன்ன அது பதில் தெய்வவாளியில் உள்ள அந்நூல்களால் கூறிய மதிவுடையோருக்கே போதம் அப்போ புத்தி சக்தி குறைவாக உள்ளவர்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா அதனால மந்த மதிவுடையோருக்கும் அப்படியோருக்குன்னா அவர்களுடைய தாய்மொழி தாய்மொழி மற்றொரு மந்திரம் மங்கரத்துக்கு செஞ்சா இருக்கிறத விட அடுத்த பாட்டு ஆனால் சென் தமிழ் பிரபந்தங்கள் அநேகம் இருத்தலின் தமிழ் மொழியே என்ன வேலை நிறைய இருக்கு மோதனமாக செய்வதில் விசேடம் இன்மையும் அப்படின்னு காணமே என்று கேட்டோஜனம் ஆம் என்று ஆசங்கித்து மோதனமாக செய்ய போகும் நூலின் விசேடத்தை திருத்து வளர்த்துகின்றான் விசேஷம் இருக்கையா அப்படின்னு இந்த படம் சொல்ல போறாரு அவதான் அது ஒரு விளக்கம் விசேஷமா சொல்றேன் மத்தெல்லாம் சாமானியமா இருக்க சொல்ல விசேஷம் அப்படி என்ன கத்து விளக்க படம் சந்தை ரெண்டு படம் வச்சிருக்கேன் சந்தைங்களாம் போக்குறேன் அப்படின்றம் எடுத்து போட்டு அப்பதான் தமிழ் வந்தது தஞ்சாவூருக்காரர் மராட்டிக்காரர் அவர் மொழிபெயர் பண்ணது அச்சு போட்டது அச்சு போட்டு டிப்படி எல்லாம் போட்டவர் அவர் தான் அவங்களே போயிட்டாங்க அவநீதத்தை அடைந்தவர் உடைய மண்டின் தலைவரோ பசியிலாரே தாராது போட்டு அவதாரிகை சொன்ன அதான் ஆனால் செந்தமிழ் பாஷையினும் பிரபந்தங்கள் அநேகம் இருத்தலின் நீர் மூதனமாக செய்வதில் விசேடம் என்னையின் இது நிர்பிரயோஜனமாம் என்று ஆசங்கித்து நூதனமாக செய்ய புக்க நூலின் விசேடத்தை தீர்த்து என்ன விசேடம் சொல்ல போனார் அவதாரிகள் இப்படி எழுதணும் அவர் எழுதிருக்காரே அவதாரிக்காது போலிபுரம் போறாரு எந்த முறை இல்லை அது ஒரே போட்டு அவர் ஆசைப்படுறாரு படந்த வேதாந்தம் என்னும் அநேகமாய் வெறித்துள்ள உபனிஷத்துக்கள் என்று கூறும் பார்க்கடல் மொண்டு பார்க்கடலில் முகந்து குடங்களில் சூத்திரம் பாசியம் வார்த்திகம் வியாசரால் செய்யப்பட்டது சூத்திரம் ஆயங்களால் செய்யப்பட்டது பாசியம் பத்மபாதன் முதலாளி செய்யப்பட்ட வார்த்திகம் புராதன கிரந்தங்கள் என்னும் குடங்களிலே நிறைத்து வைத்தார் உருவம் பண்றதெல்லாம் பூரித்து வைத்தார்கள் குறவர்கள் எல்லாம் வாதராயனார் முதலிய பூர்வாச்சார எல்லாம் இப்போ அதை என்ன செய்யற நான் அப்படின்னு சொல்றார் காட்சி உபநிஷத்து வாக்கியங்கள் என்னும் அப்பால்களை சர்க்குரு சன்னிதி நேர் காட்சி நானா காய்ச்சல குருமமா கேட்டுதான் காய்ச்சல் இது விசேஷம் நகைகளில் போட்டிருக்கு எனது அனுபூதி மதத்தான் மதனும் செய்து அதோட மட்டுமில்லை கேட்டால மட்டும் அனுபவம் எனக்கு உண்டு அதனால நான் மத்தினாலே கடையிற மாதிரி கடைஞ்சேன் எடுத்து அளித்தேன் திரட்டி அந்த எண்ணெயெல்லாம் திரட்டி எடுத்துக் கொடுத்தேன் இந்த கைவில் நவநீதத்தை இக்கைவில் நவநீதம் என்னும் ஞானநூலினை இது அதான் நூல் இல்லை ஞான நூல் இப்படி நூல் யாருக்கு உபயோகம் எதுக்கு எப்படி உபயோகம் சொன்னா அடைந்தவர் அனுபூதியளவில் பெற்றோர் சாதாரண படித்தவங்களுக்கு கொஞ்சம் உலகம் தெரியும் அனுபூதி அளவில் பெற்றுவாங்க இட அனுபூதி வந்தான் எப்படி இருக்கும் அவர்களே சொல்றார் விடயமன் என்று சாரமற்ற விஷயமாகிய மண்ணை உண்டு அலைவரோ அவ்விடய வாசனையான் மீண்டும் மீண்டும் ஜனன மரணங்களை அடைந்து வருந்துவரோ வருந்தார் என்ற அர்த்தம் என்னை எதனால் சொன்னா வசியிலார் திருப்தராகரின் என்றவார் திருப்தல இருக்காங்க என்னது கலைய பசிதானே என்று இந்த பாட்டில் சம்பந்தம் பயன் சொல்றார் ஆகவே பட்சியில் அதிகாரி சம்பந்தம் அதிகாரி முன்பாட்டில் விஷயம் அப்புறம் என்ன பயன் சொல்றார் அதிகாரி விடைய முன்பாடு சொல்ல அதிகாரி விஷயம் தாயும் தந்தையும் சுற்றவும் என்று அடைவான் தன் காயம் உள்ளடவும் சேவதோர் கலையாளி எவ்வளவு சாமர்த்தியம் இந்த கல்வியில் அவனுக்கு இருக்க அந்த சாமர்த்தியத்தை வைத்து புகழ்ந்து ஏற்றுவான் எப்போ புகழ்ந்து கொண்டு இருப்பான் என வரும் மற்ற ஒரு காண்கே என்பது மகா வாக்கியத்தின் அகம்பதம் எங்குமா பரமம் என்பது பிரம்மபதம் ஆனியன் என்பது அஸ்மிபதம் ஆக அஸ்மி பதம் அகம்பிரம்மி சொல்லக்கூடிய பதங்களை தமிழ் படுத்திருக்கார் என்று குறைசிலே வழக்கம் கொடுக்கிறார் அனுபூதி வாக்கியார்த்த ஸ்மிருதியோடு குருவினது பெருங்கரணி வியந்துதான் அதாவது எதிர்வேதத்தில் அபியாஸ் வாக்கியம் சில பேர்கள் ஆக அனுபூதி வாக்கியம்னாலும் வச்சுக்கலாம் என்பதை இந்த பாடலில் காட்டிருக்கார் என்று சொல்ற இந்த பாடலில் ஞானம் அடைந்த பிறகு கூட குருவை நமஸ்காரம் பண்ணலாம் நன்றி கொண்ட தோஷம் இல்லாமல் போகிறதுக்கு அப்படிங்கிறார் நன்றி கொண்ட தோஷம் பெரிய தோஷம் என்னென்று கொண்டார் பொய் கொள்ளலாம் பொய்வில்லை செயலின்றி கொள்ற மகற்கான பேருந்தைகள் சொல்றார் எந்த நன்றி கூட மருந்துள்ள எல்லாம் மறக்கப்படாதுதான் ஒரு காலம் மறந்தாலும் மரவாயில்லை செயலின்றி கொண்ட தோஷம் பெரிய தோஷம் அது என்ன செய்ய நன்றி வேற மற்ற நின்றி வேறு ரெண்டு நன்றியோ ரெண்டு இருக்கு சாதாரணமா செய்கிறார் அதெல்லாம் செய் ஆபத்து காலத்துல குறிப்பிட்ட அந்த உதவி செயல என்று சொன்னா இவன் எவ்வளோ கெடுதல் அல்லது பழைக்க முடியாம போறாலும் கூட இருக்கலாம் அதான் செய்ய நன்றி செய்த நன்றி செய்கிற நன்றி செய்யக்கூடிய நன்றி அர்த்தம் பெயர் உதாரணமா ஆற்றுல குளிச்சுக்கிட்டே இருந்தான் ஐயோ ஐயோன்னு ஆத்துல வெள்ள அடிக்க போறான் உடனே போய் நீச்சல் தெரியும் புரிஞ்சுக்கிட்டு வந்து காப்பாற்றிட்டான் காப்பாற்றிட்டு அவன் போயிட்டான் இப்போது காப்பாற்றுன உடனே இவன் என்ன நினைக்கணும் அவனுக்கு உதவி செய்யணும் அவன் போயிட்டான்னு அப்போ இவன் நினைக்கணும் பகவானே இவன் மூலமாக செய்கிறனாலே அவனுக்கு நீங்கள் பெருவல் செய்ய வேண்டும் நீ பிரார்த்தனை பண்ணணும் நன்றி மறக்கப்படாது இப்போ என்ன செஞ்சாங்க கொஞ்ச நேரம் வேலை தான் அதான் செய்தி பேர் செய்தி நன்றி இல்லைன்னா செத்து போயிருப்பான் இல்லை ம சில பேர் கடன் கொடுத்து விடுவலாம் தீபாவளி வேட்டிகளாம் கொடுக்கலாம் அதெல்லாம் நன்றி தான் ஆனாலும் இதை விட எவ்வளவு நன்றி பாருங்க பாத்தீங்கன்னா தர மாதிரி வழி போறவங்க தவறி போயிட்டாங்க அவங்களுக்கு எப்படி தவிர வந்துட்டீங்க நீங்க போக வேண்டிய அந்த வழிதான் சொல்றானே அது எப்படி நன்றி அவனுக்கு அப்ப இல்ல தவறாவலி போயிட்டே இருப்பான்ல அப்படி போல குருமூர்த்தி தவறாவலி போய் கொண்டிருந்த சிஷர்களை வெளிப்படுத்தினார் மறக்கலாமா கூடாது அது கும்பிடு எதிர்பார்க்க சொல்றது அவருக்கு பிராரணத்தை ஒண்ணு சாகி வரைக்கும் ஒருத்தர் பராதம் இருக்கு அதுல நம்பிக்கை இருக்குறது இல்லை இவன் கொடுத்தாங்க குற்றம் வராமல் இருக்கு அவ்ளோதான் இவனுக்கு பாவம் அதுக்காக சொல்றது குருவுக்கு இவன் செய்யறாங்க ஒரு உண்மை கிடையாது அவருக்கு அவரு பிராரு கொடுக்குது சமரச் சென்னைக்கு இவன் கும்புறதுனால அவருக்கு என்ன சைரம் பருத்துருதா போவான் கும்பிடன போறான் என்ன வழி போச்சு அவரு நன்றி நன்றி மறக்கப்பட எப்போது வருட ஒரு உதவி பெற்றுக்கொண்டா உதவி போவார ஏதோ சந்தர்ப்பம் செய்ய காத்துக்கணும் எந்த உதவியா இருந்தாலும் இருந்தாலும் சரி இவனுக்கு அதிகமா உதவி செய்யப்படும் வாய்ப்பு வந்து அதிகமாக செய்யணும் அவன் செஞ்சான் பெரியவது எப்படியா செய்யறது ஒருத்தர் கிட்ட ஒரு பத்து அதாவது இப்போ அப்போவே செஞ்சுட்டா தீர்ந்து வியாபாரம் அது சாமானமான காசு கொடுத்துட்டோம் அது முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு காலத்தில் உதவிப்படுத்திக்கிட்டு தான் வேணும் ஏன்னு சொன்னா ஒவ்வொருவரும் பூர்ணமான வசூடிகள் அல்ல குறைஞ்ச வயசு தான் ஒருத்தர் குறைஞ்சது ஒன்று என்ன பரிசன பிரார்த்தனை தான் இதாக இருக்கும் ஈஸ்வரனா எல்லா நிறைய வரும் அப்போ ஒரு உதவியில வாழவில் வாழ முடியாது ஒரு சமயத்துக்கு அவங்ககிட்ட உதவி நமக்கு தேவைப்படும் நம்ம அவங்களுக்கு தேவைப்படும் அவருக்கு கூடுதாக இருக்கலாம் அவர் குறைச்சாவு இருக்கலாம் உதவி உணவு பண்ணா முடிய முடியாது அதனால திருவிழா உப்புரம்னு வச்சாள் சுற்றத்தார் சொந்தக்காரங்க சிலதிகார்கிட்ட உதவி செஞ்சுக்கும் தெரியல ஈக எங்கிறது அது இல்லை மினவெட் தேவையாக கொடுக்கறது தான் திரும்பி எதிர்பார்க்கறது இல்லை இது எதிர்பார்க்கலாம் என்னைக்கு நான் அவங்க செஞ்சா நாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம் ஒப்புரவன் பேர் எதிர்பார்க்கலாம் அவங்க செய்யணும் செய்யலைன்னாலும் அவங்க தான் பற்றி நம்ம இவன் கொண்டும் இல்லை ஆனால் எதிர்பார்க்காம இருந்தால் முன்ன வயதுதான் அதோட மன பயவாங்க அதிகம் எதிர்பார்க்கிற தவறும் இல்ல சொல்லி உதவி என்ன அஞ்சான காலத்துல என்ன விட்டுக் கொடுப்பாங்களே ஒரு உதவி பெற்றுக்கிட்டோம்னா அந்த உதவிக்கு பிறகு பாருப்பா சந்திரபாபு செஞ்சு ஆகணும் அப்படி செஞ்சாதான் நண்டு வட தோசை நீங்க நன்றி கூட தோசை நீங்கிறது என்ன ஐயா ஒரு கும்பிடு போட தீர்த்து போயிச்சுன்னாக்க கும்பிடு போறது கடிச்சு கட்டம் தேவையில்லாதவங்களுக்கு கும்பிடு போடலாம் போது கும்பிடு போட்டா அவனுக்கு தேவை நீ செஞ்ச நன்றி ஊர் நமஸ்காரம் போனாக்கா அவர் அறியலாம் அவன் தேவை நம்ம சந்தர்ப்பம் செய்யலாம் இல்லைன்னா விட்டுற கட்டான் அது எந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அது சொல்ல முடியாது அந்த நேரத்துக்கு ஏதாவது வரும் அப்புறம் கூட்டி வைப்பார் ஆண்டர் அது காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி இருந்தாக நன்றி கொண்டா தோஷம் போகணும் இல்லைன்னா போகாது அதனால் பெரும் பாவம் உண்டு வாழ்க்கையில் ஒரு உதவி வாழ முடியாதுங்கிற நிச்சயம் முடிக்கணும்னா நன்றி என்ன வரும் நாம் இல்லாமல் ஒரு காலம் வாங்கி நம்ம ஒரு காலம் கொடுக்க வேண்டியது என்ன இருந்தா கொடுப்பாங்க அப்படி இல்லையா வாங்கறதே வேலை அப்படி இருந்தா அப்புறம் நன்றி வருமா அவங்களுக்கு ஒருபோதும் வராது ஒருவர் தனித்து வாழ முடியாது சண்ட சச்சர் காரணம் அதுதான் தகவல்க்கு அதுதான் சொந்தக்காரன் கொடுக்கலாம் என்னுடைய மனது புத்தி இந்தியா என்னுடைய அறிவினாலே குருவின் சீர்பாத வல்லபத்தை துதித்தல் குருடைய சிறப்பு பொருந்திய பாதத்தினுடைய சாமர்த்தியத்தை துதிக்கிறார் என்னுடைய மனதில் எனது சமுதாய சமுசய ரல்பம் என்னது நிச்சம்ிச்ச போது இந்தியம்மேந்திரங்களும் ரெண்டும்ிரம் பிராண பஞ்சகத்தோடு லிங்க தேகத்திற்கிடமான சோழ சேரும் பிராண பஞ்சகம் யானன் பிராணாபானு சொல்லக்கூடிய ஐந்து வாய்க்களோடு லிங்க தேவத்தின் இடமானது இருபத்தோடு கூடிய லிங்க தேவம் இருக்கு அதற்கு ஆதாரமா இருக்கு சோரச இடம் மூலமான அஞ்ஞான கூறு என்னும் கானசைரமும் இரண்டு காரணசைரம் அஞ்ஞானம் காலசைரம் பிரியம் மோதம் பரமான் சொல்லக்கூடிய விருத்திகளோடு அவித காரணத்தலை பற்றி சரீரங்கள் அதுல விஸ்வாதி அய்மான திரையமும் விஸ்வன் தேஜன் பிராக்யன் சொல்லக்கூடிய அய்மானங்கள் மூன்று இன்னும் இது சொல்ற ஒரு ஆட்டாதி சமச்சிய திரையங்களும் சமச்சியில பஞ்சபூதங்களும் தோழ பஞ்சபூதங்களும் தோள சைரங்களும் சேர்ந்தது அவருக்கு சமஷ்டி சேர்ந்தது ஒரு சைரம் திருட்டி அவத்தாத்திரியமும் திருட்டி பண்ற திருடி சம்மாரம் மூன்றும் அவருக்கு அவஸ்தைகள் வைஸ்வநரனாதி அபிமான திரியமும் வைஸ்வநரன் சூத்திராத்மா அந்தியாமி கூடிய அபிமானிகள் ஆகிய சோம்பத தற்பதங்களில் உள்ள மாயா கற்பிதங்கள் அனைத்தையும் இதெல்லாம் கற்பிதம்தான் தற்பதத்திலையும் உள்ள தோற்ற இவை அனைத்தையும் என்னுடைய அறிவினாலே தம்மால் போதித்த யுக்தியினாலே உலகாகிய எனது பிரஜி பிரஜியினாலே தானே இதெல்லாம் தன்னுடைய அறிவினாலே விசாரத்தை சேர்ந்த பிறகு தற்பத லட்சியார்த்தமாக நானும் ஏகம் என்று கட்டாகாயம் அடாகாயம் போல ஒன்றே என்று என்னுடைய ஐக்கியம் செய்ய என்னுடைய ஐக்கியத்தை எனக்கு உபதேசித்தருள்ள என்னுடைய குரு ஆய் தோன்றும் ஈசனை என்னுடைய குருமூர்த்தமாய் எழுந்திருஷ்வரனை இறங்கினேன் வணங்கினேன் என்றவாள் தத்துவ சமூகங்களுள் மனதை முன்னே காட்டினது வாய்க்கத்தில் பரமமாமறிவின் முன்னி புறப்படும் பொய்யாமுள்ளம் புவன விகற்பங்களினும் பொய்யை காட்டும் என்றார் பரமாம் அறிவின் முன்னே புறப்படும் பொய்யாம் உள்ளம் பிரம்மஸ்வரமாகியில உற்பத்தி ஆகிறது உள்ளம் முன்னால் வர்றதுனால அதுக்கு முனம் தான் மனம் தெரிஞ்சது நமக்கெல்லாம் முன்னால் நிற்கிறது எண்ணங்கள் முன்னாள் நிக்கிறதுக்குரியும் முதல்ல சொல்வது மனம் சொல்றது மன புத்தித்தான் சொல்வார்கள் என்ன செய்வது புவன விகற்பங்கள் எனும் பொய்யை காட்டும் அஞ்ஞான சம்பந்தத்தோடு புவனங்கள் உலகங்கள் வேறுபாடுகள் பொய்யை காட்டுகிறது என கூறியபடியே சகல ஜெக கற்பனைக்கும் மனதே காரணம் ஆதல் பற்றி எல்லாம் என்ற மதத்தால் சமட்டி சரீரத்திலேயே முதலியவை வலியுறுத்தான் நான் கொஞ்சம் விரிச்சி இருக்கேனே அது காரணம் எல்லாம் சார்ந்தாலும் விரிச்சி இருக்கேன் அர்த்தம் எல்லாம் இறைவங்க நிமமே ஆக்கி என்பதால் அனர்த்த நிவர்த்தியும் உண்டாது துக்கம் எல்லா துக்கங்களும் போச்சு ஐக்கியம் செய்ய என்பதால் ஆனந்த பிராப்தியும் ஐக்கியம் செய்தனால ஆனந்த பிராப்தி உண்டாது குருவினால் உளவாயின என்பது பெற்றம் யார்னால் வந்தது குருவினால்தான் கிடைத்தது இப்பேறு குருவின் சீர்பாதை வல்லவத்தால் ஆதலின் அடைவு அவருடைய சிறப்பு பொருந்த திருவடியின் சாமர்த்தியம் திருவடிக்கா சாமர்த்தியம் மனதுக்கு அவர் சாமர்த்தியத்தை பார்த்து மேலே சொல்றது ஆதரின் இனிவே குருவின் சீர்பாதை வல்லவமாம் என்ற நானும் என்றது பிரமவித்து பிரமே என்னும் ங்க பிரமத்தை அறியா பிரமத்துதான் அதில் ஆபாச பாக அறிகிறது நான் பிரமம் என்று பிரம்மத்தை அறிந்தவன் வித்தவனா அறிவு அர்த்தம் பிரமத்தை அறிஞ்சவன் அர்த்தம் அத்தகைய பிரம வித்து பிரமே பானே அபேத பானம் இருக்கிறதுனால பிரமமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால பிரமுகத்து சொல்லும் ஐக்கியம் இருக்கு அருள் செய்ய வந்து இருக்கிற இடம் இவன் திருமேனி என்னும் சுருதியால் என்னுடைய குருவாய் சொன்ன ஈசன் சொன்னார் ஈசன் தான் குரு குருவே ஈஸ்வரன் அப்படின்னா அந்தியாவில் இருந்து வித்தியாசம் பண்ற அதனால ஈஷன் தான் சினிமாவில் பின்பாடு பாடுவாங்க பாடுறவங்க இவங்க ஒதில் அசைப்பான் இவன் பாடுற மாதிரி சாமானிய மக்களும் தெரியும் சினிமா இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு பின்னால் பாடுறான்னு தெரியும் இவன் ஒருவர்கள் அசைக்கிறான் தெரியும் அதுபோல தத்துவானம் அந்த சிஷியன் அப்படின்னு இந்த குருவானது உடச்சா இந்த சைகிரமானது ஒற்றை அசித உள்ளபடிக்கியாசம் பண்ணது உள்ளே தான் சேர்ந்து வல்லமை வெளிப்படுகிறது ஈஸ்வரன் நிச்சயத்தை இங்கே இருக்க என்று காற்றார் இதுவரை கேட்டு அருள் செய்ய வந்திருக்கிற இளமையவன் திருமேனி எனும் சுருதியால் என்னுடைய குருவாய் சொன்னும் ஈசனை என்றும் கூறினார் ஈஸ்வரன் குருவாய் வர்றார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ குருவாய் வர்றாருன்னா எங்கேயும் நம்ம ஊருக்காரன் அந்தயாசக்காரர் தானே அப்படின்னு நினைக்கலாம் அதான் நேற்று சொன்னது பின்பாட்டு பாடுற வந்து ஒருத்தர் இருப்பாரு சிக்கிறவர் ஒருத்தர் நடிகர் அதுக்கு அதாவது அதே பாராளுடைய பார்வல் அவர் தான் பின்பாட்டு பார்க்க தான் தெரிஞ்சவங்க ஒத்துக்குவாங்க தெரியாது வந்து இவர் தான் அப்படி போல இதுபோல தெரிஞ்ச வந்து குருமுகமாக தான் நமக்கு ஈஸ்வர நமக்கு குருமுகமாக வருது இவர் ஒரு உபாதியை வைத்தார் நம்புறது அது மூச்சுக்கள் அதிகாரிகள் பக்கம் அது மற்றவர்கள் இவருதான் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிற உண்டு அதனால் இங்கே சாஸ்திரம் சொல்றது ஈசன் இங்கு அருள் செய்ய வந்திருக்கிற இடம் இவன் திருமணி ஈஸ்வரன் தான் செய்கிறார் அதுக்கு இடம் வேணும் விபாதி வேணும் அந்த விபாதி தான் குரு திருமணியுடைய எவர் கிடையாது என்ற கருத்தை என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனே என்று சொன்னார் என்று சொன்னார் ஈசன் என்பதற்கு ஐஸ்வர்ய சம்பனன் என்று பொருள் ஐஸ்வர் எல்லா ஐஸ்வர் ஐஸ்வர்யங்கள் எல்லாவது என்றேன் என்று கூறினது என்றேன் இறஞ்சுகிறேன் சொல்லாமல்லவா அந்த இறந்த காலத்தை குறிக்கிற இறஞ்சினு சொல்லாம சொன்னா விளக்கம் கொடுக்கிறார் ஜெகதீஸ்வரன் குருமூர்த்தமாய் வந்த அள்ளியதும் கீழ் போன அனந்த ஜனங்களில் யார் நிஷ்காமனாய் உபாசித்து அந்த உபாசனையின் பெரும் பெறாம் என்னும் குறிப்பு அதான் காரணம் இந்த ஜென்மத்திலே மட்டும் இல்லை நன்மங்கள்ல அனந்த ஜென்மங்கள்லேயும் நிஷ்காம வரிபாகத்தினாலே அங்கேயே உபயோகத்தை பெற்று இருக்கிறேன் அதனால் எந்த சொன்னார் குரு என்பதில் குகாரம் அஞ்ஞானம் குகாரம் ஞானமாம் ஆகவே ஞானத்தால் அஞ்ஞானத்தை நிவிற்த்தி செய்பவரே குரு ஆவார் மற்றவர் குரு சத்திற்கு அருவர் அல்ல அல்லர் என்று அறிகேன் குரு சத்தத்துக்கு சத்வான குழுப்பவர் தான் குரு சத்தத்து உரியவர் ஞானவருன்னு அடைமுறை போட்டுக்கலாம் குருன்னா பூச்சொல்லாக வச்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறையில் அஞ்ஞானத்தை போட்டுபோர் குரு தான் லௌசிகத்துறை மற்ற ஆன்மீகம் அல்லது அரசியல் எதுவாக இருந்தாலும் அந்தந்த துறையில் உள்ள குருமார் விளக்கம் கொடுத்தாதான் முடியும் அது வரைக்கும் அஞ்ஞானம் தான் அவங்களுக்கு அவ விளக்கம் கொடுத்த பிறகு ஞானம் உண்டாகும் அதனால ஞானத்தை அஞ்ஞானத்தை போக்குற குருவாவார் அப்படின்னு எல்லாரும் குரு தான் அதனால இங்கே ஞானகுருன்னு வச்சுட்டா அதுக்கே உரியது சத்தஞானத்துக்கே உரியதுன்னு அர்த்தம் அப்படி உதாரணம் சொல்லும் நான் எல்லாம் கட்டிக்கிறது ஏற்றின்னு பேர் கோயிலில் சாமி சாத்திரது பரிவர்ட்டன் சொல்லுவாங்க அது வேட்டி தான் என்ன சாமி வேட்டு சாத்தியாச்சா கொட்டியாச்சான்னு சொல்ல மாட்டாங்க சாத்தியாச்சான்னு சொல்லுவாங்க நாமெல்லாம் குளிக்கிறது குளியல் இல்லை ஸ்னானி சாமிக்கு என்ன சாமி குளிப்பட்டியான்னு சொல்றதில்ல அபிஷேகம் என்னாச்சான்னு சொல்லுவாங்க அபிஷேகம் நாம் சாப்பிட்ற வெறும் சாதம் அது சாப்பிட்ற பிரசாதம் அது மேலான சாதம் அதனால அதுக்கே உரியது அது பரிவட்டம்னு சொல்லி அந்த இரவு சாத்திர வேட்டிக்கு பரிவட்டம் தான் பேர் ஒரு சில சொற்கள் ஒன்றுக்கே உரியதா போயிரும் அப்படி போல இங்க குருவின் சத்தத்துக்கு அந்த ஞான உரிமை மற்ற பொருளாலு ஆகாது என்பது கருத்து ஒரு உயர்வு பருதி சில சொற்கள் அதுக்கே உரியதாக்குறாங்க சமுதாயத்தில் அப்படி போல குரு சத்தத்திற்கு ஞானம் சத்ய ஞானத்தை உதவி அர்த்தம் அதற்கு உதாரணம் பரமகீதை ஒன்றும் உலகலா உண்மை என்றன உணர்த்திய பொருளும் கண்டசான்றதனை காட்சியதரவே கண்டிடக்கரியாட்டும் பண்டை வேதாந்த வாக்கியம் சொன்னபடியிலே பரமனோடொன்றாய் வெண்டிடண்ண உணர்த்துவான் குரு வென்றிடும் வேதம் இங்க பாருங்க ஒரு குருன்னு சொல்ல வியன் குருன்னு சொல்ற எட்டு விதமான குருமார்கள் வீத்த குருங்க விஜயன் குரு பேர் கடைசி குரு அதுதான் ஜியபெரும ஐக்கியத்தை அவரோட்சமா கொடுக்கக்கூடியவர் பரோட்சமா கொடுப்பாங்க சம்பாதிக்கிறது இப்படிப்பட்ட வேதாந்த எட்டு குருமார்கள் அறிமுகப்படுத்துறார் உண்டு போல் தோன்றும் உலகெல்லாம் உண்மை அன்று என உணர்த்தி சத்தியம் போல காணப்படும் இந்த நாமர பிரபஞ்சமெல்லாம் சத்தியம் அல்ல என்று நமக்கு சுருதி அனுபவித்தினாலே காட்டி எப்பொருளும் கண்ட சான்று அதனை இப்போ இதுவரைக்கும் விசாரம் பண்ணதுனாலே பார்க்கக்கூடிய அந்த அறிவியல் சான்று அதனை காட்சியதரவே கண்டிட அந்த சாட்சியா இருந்தாலும் கூட சாட்சியமற்ற சாட்சியாகவே இருக்க பாக்கும் பொருட்கள் கரியன காட்டும் நான் சாட்சி என்று மட்டுமே காட்டக்கூடிய பண்டை வேதாந்த வாக்கியம் சொன்னபடியிலே பரமணவர் ஒன்றாய் அனாதியா வந்த வேதாந்தன் சொல்லக்கூடிய அந்த முறை சமதி நிலையிலே சாட்சி மட்டுமே அப்படிப்பட்ட ஏகமாய் காட்டக்கூடிய அந்த சாட்சி பாவனையை வெண்டிடா வண்ணம் உணர்த்துவான் பிரியாத வண்ணம் நமக்கு எல்லாம் அனுபவமாக சொல்லக்கூடிய அவனை என்ிடம் வேதம் வீட்டை வருவது எட்டாவது குரு அது எட்டாவது கஷ்டம்தான் அதெல்லாம் எட்டாவது எட்டாவது குருதான் ஒரு எட்டம் குருதான் என்ற அர்த்தம் ஆகவே அந்த வெண்ணிடா வண்ணம் தெரியாத நிலையை காற்றார் முதல்ல நாமரூபத்திலே சத்தி புத்தியை போக்கி அது சாட்சிய பொருள் என்று காட்டி சாட்சி பகனாக்குறது சாட்சி பாவனையும் ஒடுங்கும்படியாக சமாதியை காற்று அந்த சாட்சியம் அற்றவில்லை சாட்சி அது சமாளி சமாதி அப்படிப்பட்ட காட்டக்கூடிய குருமார்தான் விஜயகுரு விகித குருன்னு என்பது கருத்து அடுத்த போட்டி எல்லாம் கண்ணதாய் கரைத்து கண்ணோடைய தொரு மாட்சியை அழிக்க வல்லவன் குருவாம் மாறி போன் மாறு வேண்டாதே மீச்சியில் பதத்தை கருணையால் அளிக்கும் தாழ்ச்சி செய்தே தற்குரிய தத்துவமாம் காட்சியெல்லாம் கண்ணதாய் கரைத்து நமறு பிரபஞ்சமாகிய அவையில் அனைத்தும் கண்ணதாய் அண்ணா அரிசுவரமாகவே பிரம்மத்திரத்தில் அல்லது ஆத்மாடத்தில் அத்தியஸ்தமாக தோற்றுகிறது என்று செய்து கண்ணொழிந்து ஒரு பொருள் இல்லாமட்சியை அளிக்க வல்லவன் குருவான் அதன் பிறகு அந்த அறிவுஸ்வரூபம் கூட நான் அறிவுடி மாறுக்கிறேன் என்ற பாவனையை விடுத்து சமாதியாக மாட்சியை அளிக்க வல்லவன் குருவான் அவரை உண்மையான குரு அவர் எப்படி இருக்கார் மாறிபோன் மாறி மேகமானது மழையை பொழிக்கும் போது நம்ம இடத்துல பிரதிபார் எதிர்பார்க்கறதில்லை அப்படி போல அந்த ஒருவர் எதையுமே சிசெடுத்து எதிர்பார்க்கறதில்லை அப்படிப்பட்ட அவர் மீட்சியில் பதத்தை கருணையால் அளிக்கும் வித்தகக்கூற அவன் மீண்டும் திரும்ப இல்லாத பதத்தை கருணையின் காரணமாக கொடுக்கிறார் என வில பேசி அழகல சரி நம்மை நம்பி வந்திருக்கிறதுனால அவன் கடை சேர்த்துவோம் என்று கேட்கிறார் அப்படிப்பட்டவர் வித்தக குரு எவரும் தாழ்ச்சி செய்து ஏத்தற்குரிய தத்துவமாவும் சந்திரன் என்றான் சந்திரன் சுகம் கரம் செய்வோம் சுகத்தை கொடுப்போம் சங்கரன் எல்லாரும் சங்கரில் வணங்குறாங்கல்லவா அவர் தான் இந்த குரு குருவும் கூட தச்சா அப்படிங்கிற ஒரு பாவனை அந்த பக்குவிகளுக்கு உண்டாகும் எல்லாருக்கும் உண்டாடுறதில்லை பக்குவான வரும்போது தீவிரம் வரும்போது குருவை பார்த்தாலும் சிவனாதான் தெரியும் சிவனே குரு குருவே சிவன் என்று தோற்றம் ஏன் அப்படின்னு சொன்னா மனபரிபாவம் தான் காரணம் எங்க இருந்த கானபுரம்தானே அது அந்த வடிவம் கானபுரமத்தினுடைய தோழசத்தில் ஒரு அம்சம் தானே அப்ப அதுல இருந்து உணர்த்துறது காலப்புறவம்தானே அப்ப அது சங்கரம் தான் பருவம் தான் பரிபாகம் தான் இந்த ஜோதிக்காரன் இந்த ஊருக்காரன் இந்த நல்லா தெரியும் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணி படிக்கிட்டு வந்திருக்காரு ஒரு குருன்னு சொல்றேத்துக்கிறோம் அந்த அளவுல தான் வச்சுக்கலாம் இவராவது சிவனாவது சங்கரனாவது என்று ஆர்வம் அப்படித்தான் இருக்கும் அதன்மேற பரிமா காரணப்பறை எங்கிருக்கார் அவருடைய உடம்புதான் நாமெல்லாம் கூட நாம் உணர்வில்ல அவர் உணர்ந்தவர் அதனாலே அவர் மூலமாக உபதேசம் பெற்றுக் கொள்கிற அது அது இறைவன் தான் உணர்கிறார் இவருடைய திருமணிதான் எல்லா தோளை சேரங்களும் தோலபோதங்களும் அவருடைய திருமணியாக இருக்கும் போது குருவுடைய அவருடைய திருமணி தானே ஒரு விஷய விழு தீவே அதுதான் அதே உணர்ல உணர்த்தவன் அவர் அதனால உணர்பவன் அப்படி போது குருவே சிவன் சிவனே குரு என்ன தப்பு இருக்கு என்ன பரிபாகம் அப்போ வரும் அப்போதான் அது பிடிபட முடிய ஆரம்பத்தில் பிடிபடா என்பதை பார்த்தோம் மற்ற ஒரு மன்ற காண்க இப்படிப்பட்ட பாடல்கள் இன்னும் நீங்கியாலும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்ல பழக்கம் உண்டு எதிர பார்த்தா மற்ற ஒரு காணுங்க இன்னும் நீங்களே சேர்த்து பார்த்துக்கோங்க குருவின் திருமேனி கண் இருந்து உதயசிப்பதும் அந்த வாக்கிய படிக்க சொல்லப்பட்டிருக்கு அதனால் சாமவேதனுடைய மகாவாக்கிய தத்துவ வேதகம் இது வந்து லௌகிக தன்மையும் பரவாய்த்துக்குரியது சூசக வாசக காரக விகிதம் சொல்லுது இது ஞானமாக இருக்குது எட்டு முருகார்கள் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு பயன்படும்படி உபேசம் பண்ணுவார்கள் இந்த பில்லிசூன்யம் அது இது பேய் ஓட்டுறது குருமா இருக்காங்க சொர்காரி பதவிகளுக்கு எக்யா கரும காமி குரு பேர் நமக்கு பௌபாகியத்துக்காக அவங்க தச்சினை வாங்கிட்டு பண்ணுவாங்க காமி குரு சூசக வாசக காரகம் சொல்லி கொடுக்க அது எப்படி உடல் காட்டுறாங்க இந்த ராமாயணம் பாரத எல்லாம் ப சொல்லி அது மூலமாக நமக்கு இந்த மாதிரி பழங்குன்னு சொல்றது அவங்கெல்லாம் சூசகுருமார்கள் காரகுருமார்கள் சூசகல் வாசகன் அந்த இது அந்த நடத்துகிறாங்கல்ல அப்படி பல விஷயங்களை சொல்லி அதில் நீங்கள் புத்தி அடையுங்க ஆசைப்படுங்க ஞானம் அடைங்கன்னு சொல்லு வற்பது காரகம்னா தத்துவசி மாக்கியின் மூலமாக வேந்த பாடங்கள் தொடர்ந்து நடத்துறது அது பேரு அப்புறம் அதுல பரவஜானம் வந்து அவர் அவரோஜானத்துக்காக நமக்கு தயார் பண்றது யாரோ அதை குரு கடைசி குரு அபரோ ஜானம் பரோஜானம் காரகுரு அவரோஜானம் உண்டாகிறத குருந்தும் நடுவம் இன்றிவம் இன்றிவான் போல் சந்தத மொழி ஞான சர்குரு பாதம் போற்றி வீடும் காட்ட பறந்த நூல் பார்க்கமாட்டா மந்தரும் உணருமாறு தத்துவம் சொல்வேனே குருவை வணங்கி அவர் அருளால் நூல் செய்ய புகுந்து நூலின் அதிகாரி சம்பந்தம் விளையம் பயன் என்னும் அனுபந்த சைட்டையும் அறிந்ததல்லாமல் வேவே நூல் கேட்டற்கன் ஊக்கம் பெறவாத அகலின் அவற்றை இரண்டு செயலால் முன்னே கூறத் தொடங்கி அதிகாரியையும் விடயத்தையும் கூறுகின்றார் நூல் படிக்கணும்னா முன்வரையா சொல்லி அவன் முன்வரையில்